وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التمزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا وقال رسول الله صلى الله عليه وسلم يا أبا سفيان جئتكم بخيري الدنيا وكرامة الآخرة சகோதரர்களே உலகத்திலே உள்ள வஸ்துக்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வஸ்து விருப்பமான ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அது உயர்தரமான அல்லாஹுடைய தீன் தான் அல்லாஹுடைய இந்த தீனை விட மிக பொறுமதி வாய்ந்த அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு பொருள் துனியாவுல இதுவரைக்கும் இருந்ததில்லை ஏனென்றால் அந்த தீனுக்கு தான் தன்னுடைய கண்ணியமான மிகவும் அல்லாஹுக்கு நெருப்ப நெருக்கமான நபிமார்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து அந்த தீனுக்காக வேண்டி அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளுமாறு அல்லாஹூஸ் மகானுமத்தாலை ஏற்படுத்தி கொடுத்தான் தீனை விட ஏதாவது பொறுமதியாக இருந்திருக்கும் என்றிருந்தால் அதைத்தான் அல்லாஹூஸ் மகானுவத்தால் நபிமார்களுக்கு கொடுத்திருப்பான் நபிமார்கள் எல்லோருக்குமே சொத்துக்களையோ செல்வங்களையோ ஆட்சி அதிகாரங்களையோ கொடுக்கல அதிகமான நபிமார்கள் எளிமையான வறுமையினுடைய கூட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபிமார்கள் தான் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள் சாதாரணமான முறையில தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் நபிமார்கள் ஆனால் உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய ஒரு செல்வம் பெரிய ஒரு பொக்கிஷமுண்டா அல்லாஹுடைய ஜீன் தான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே அ இருக்கூடிய உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தானோ அந்த மலக்கும் மிகவும் சங்கையானவர் கண்ணியமானவர் மலக்குமார்கள் ஆக சிறந்தவர்கள் தான் அலிஹல்து சலாம் அவர்கள் அவர்களை விட சிறந்த ஒரு மலக்கு துனியாவுல உலகத்துல இல்ல மேலான எிப்பதற்காக மிகவும் கண்ணியமானவர்கள் அதற்கு பின்னால அதே தீனை மனிதர்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தேர்ந்தெடுத்த முகமது அவர்களும் கண்ணியமானவர்கள் நபி அவர்களை விளங்கினா தான் நபி அவர்கள் கொண்டு வந்த தீனை விளங்கலாம் உண்மையான முறையில் விளங்கினார்கள் நபி அவர்கள் கொண்டு வந்த தீனை விளங்கினார்கள் அந்த தீனுக்காகவே கன்னடத்தில இருந்த அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு சகாபாக்கள் தயாராகிவிட்டார்கள் ஏன் நபியையும் நபி அவர்கள் கொண்டு வந்த தீனையும் முழுமையாக விளங்கியதன் காரணமாக இன்றைக்கு நாங்க நபியவங்களையும் பூரணமாக விளங்கல்ல நபியவர்கள் கொண்டு வந்த தீனையும் பூரணமாக விளங்கல்ல பூரணமாக விளங்காததுனால தான் ஆகலோ ரொம்ப தரம் குறைந்தது தான் நாங்க தீனுக்கு செலவழிக்க தயாரா இருக்கோம் உதாரணத்துக்கு எங்கேயாவது முக்கியமான ஒரு ஜோடு ஒன்று போறாங்க ஞாயிற்றுக்கிழமை வைக்காம திங்கக்கிழமை வச்சாங்க பாதி பேரும் வர மாட்டாங்க எந்த திங்கக்கிழமை அவங்களுக்கு வியாபாரம் பிசினஸ் அது இது இருக்குது ஃப்ரீ டைம்ல வச்சா தான் எங்களால வரையிடும் அப்படின்ற என்ன தீன் எல்லாம் ரெண்டாவது மூணாவது ார்கள்ருடைய பின்பற்றி நடப்பதற்கு சகாபாக்கள் தயார் வெறும் ஐபாதத்தில மட்டுமல்ல தொழுகையில மட்டுமல்ல குரான் ஓதுவதில் சிக்கிர செய்வதில் மட்டுமல்ல ஹஜ்ஜு செய்யும் போது அமரா செய்யும் போது மட்டுமல்ல சுண்ணத்தை பின்பற்றுவது வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே சகாபாக்கள் நபியவர்களுடைய அனைத்து அடிச்சுவடுகளிலேயும் நடவடிக்கைகளிலேயும் பழக்க எந்த சந்தர்ப்பமாக சரி நபியவர்களை செஞ்சிருக்க சகாபாக்கள் கண்ணை மூடிக்கொண்டு அதை செய்வார்கள் ஏன் நபியை விளங்கினதனால மேலான பெரியார்களே கணவான் கணேசவர்களே அவர்களுக்கு தெரியும் நபியுடைய சுண்ணத்துகள்ல நபியுடைய வழிமுறைகள்ல இதில் தான் இருக்குது என்று சகாபா விளங்கினார்கள் நபியுடைய சிறப்பு சம்பந்தமான குரானுடைய ஆயுதகளை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான் வகையை கண்கூடாக பார்த்து அதனால சகாபாக்கள் எங்களை விட பன்மடங்கி நபியுடைய அந்தஸ்தை விளங்கி வைத்திருந்தார்கள் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை அங்கே குறிப்பிடக்கூடிய நேரத்துல மிக நீண்ட பெரிய ஒரு பாடத்தில குறிப்பிடுகின்றார்கள் ஹலீல் தனக்கு தேவையானதை கேட்டு தான் பெற்றுக் ஹபீப் அவர்கள் கேட்காமலேயே அல்லாஹூ கொடுத்தான் حضرت ابراہیم والسلام பாவத்தை மன்னிக்கும்படியாக ஹதரத் இப்ராஹிம் அலே சலாத்து அல்லாஹுவை கூறுகின்றார் உங்களுடைய முந்திய பிந்திய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விட்டுட்டேன் கேட்காமலே அல்லாஹுமான கூறினான் ார்கள்த்தி கூறக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல அன்றைய தினத்தில் அல்லாஹ் அந்த நபியையும் கேவலப்படுத்த மாட்டான் அந்த நபியோடு யார் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் கேவலப்படுத்த மாட்டான் ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத்து பெற்றுக் கொடுக்கின்றார்கள் முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு கேளாமலேயே அல்லாஹ் கொடுக்கின்றான் ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் தூக்கி நெருப்பில போடப்பட்ட நேரத்தில் அவர்கள் தான் சொன்னார்கள் அல்லாஹுவே எனக்கு போதும் அல்லாஹுவே எனக்கு போதும் அவன் பொறுப்படுக்கக்கூடியவர்களில் மிகவும் நல்லவன் என்று ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத்துகின்றார்கள் ஆனால் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு போதும் அல்லாஹு கூறுகின்றான் உலகத்தில் யாராவது ஒரு ஜனாதிபதி எனக்கு ஒரு வார்த்தைக்கு நூறு நம்பிக்கை கூறுகின்றே உங்களுக்கு போதும் அதற்கு இப்ராஹிம் சொன்ன அல்லா அல்லாஹ் எனக்கு போதும் என்று நடிகவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவர் வரக்கூடிய ஏற்படுத்தது என்று அதனால தான் அடிக்கடி அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் தொழுகையில கடைசி முகமது அவர்களுடைய அவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் நபி அவர்களை உயர்த்தியேற்றோம் அல்லாஹு உண்மையான முறையில் கண்யத்தை விளங்கினார்கள் நபி அவர்கள் விளங்கினார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பின்பற்றுவார்கள் Thank you. மேலான பெரியாரணவான்களே சகோக்களே இஸ்லாம் இஸ்லாத்தில ஒன்று இஸ்லாத்தில் உள்ள முக்கியமான அதற்கு புத்தி புத்தி அதாவது உலக அடிப்படையில் அதற்கு என்னென்ன அவர்கள் மசாலாக்கள் எடுத்து எடுத்து என்ன காரணம் தற்கு என்ன காரணம் என்று எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டால் நடிகவர்களை செய்து விட்டால் அது நம்முடைய அறிவுக்கு பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி ஏற்றுக் கொள்வதுதான் இஸ்லாம் அல் இஸ்லாம் முழுமையாகன முழுமையாக தவித்து நடக்கணும் அங்கே புறக்கணிப்பு எதிர்கேள்வி கேட்கக் கூடாது ஓடணும் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் எங்களுடைய அறிவுக்கு பட்ட ஒரு உத்தரவிட்டு தன்னுடைய தலை போனாலும் சரி உயிர் போனாலும் சரி தனக்கு எது எவ்வளவு விருப்பமாக இருந்தாலும் சரி நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நபியுடைய உத்தரவு என்று சொன்னால் அதை மீற எந்த ஒரு சகாபியும் தயாராக மாட்டார்கள் வருது ஒரு தரவ நபி சல்லிசம் செருப்போழு செருப்போலாமசலுக்கு வந்துறாதீங்க போட்டு தொழுதி இருக்கிறாங்க செருப்பு போட்டு தொழுவதும் ஒரு சுண்ணத்தை அந்த சுண்ணத்தையும் பின்பற்றணும் எப்பயாவது புதிய ஸ்லீப்பர் வாங்கினீங்கன்னா அவங்க வீட்டுடைய ரூமுக்குள்ள இருந்து ஒரு ரெண்டு அக்கா செருப்பை போட்டுக் கொண்டு செருப்புடன் நபியவர்கள் தொழுதி இருக்கிறார்கள் அந்த சுண்ணத்தும் கிடைக்கும் அதை யாரும் திருத்திக் கொடுக்க முடியாது நபிமார்கள் தவறு செய்தால் உடனடியாக வகையின் மூலமாக திருத்தி கொடுக்கப்படும் அதனால நபிமார்களால் செய்ய முடியாது அவர்கள் மலக்குமார்கள் அனுப்பி வகையை அனுப்பி நீங்க இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நபி அவர்கள் செருப்பு போட்டுக் கொண்டு சொல்லுகொண்டிருக்கின்றார்கள் ஜிப்ரீல் அலி சலாத்து வருகின்றார்கள் முகமது போட்டு இருக்கக்கூடிய செருப்பு என்ன கலத்திட்டங்க கலத்திங்க கலட்டி வீசினேன் உங்களோட செருப்புல அசுத்தம் இல்லாத்தி அதை கலத்தி வீச வேண்டிய தேவை இல்ல நபி அவர்கள் கலட்டினாங்க என்பதற்காக வேண்டி தொழுகையையும் சகாமாக்கள் பார்க்கல தொழுகையிலே இருந்து தன்னுடைய செருப்புகளை கலத்தி ஒரு பக்கமாக மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே எந்தளவுக்கு நபிய சஹாபாக்கள் முழுமையாக பின்பற்றின அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி ஹதரத் உஸ்மான்புன் அஃபான் ரவி அல்லாஹ் வான்ஹு அவர்களுடைய சரித்திரம் தெரியும் தேவியாவுடைய உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கும் காசிரிகளுக்கும் மத்தியில் நபி சல்லாஹூ அலையுசல்லம் ஹதரத் உஸ்மான் அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் மக்காவுக்கு போய் மக்காவுக்கு போய் மக்காவுடைய நிலைமைகளை பாருங்கள் சிச்சுவேஷனை பாருங்கள்னு சொல்லி நபி சல்லாஹூலி சல்லாம் ஹதரத் உஸ்மான் நபி அல்லாஹ் வான்ஹு அவர்களே அனுப்பி வைக்கின்றார்கள் ஹதரத் உஸ்மான் சாதாரணமானவர்கள் அல்ல உமையாக்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஹதரத் உஸ்மான் ரவி அல்லாஹ் கண்ணியம் எ முடித்து மிகவும் கண்ணியமானவர்கள் வெட்கமுடையவர்கள் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் நிலைமைக்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க ஒரு கைகளை வந்து என்னுடைய கையில அடிச்சு பையா செய்ய உடன்படிக்கை செய்யுங்க ஒவ்வொரு சகாபாக்களை செஞ்சதுக்கு பின்னால நபி அவர்கள் எடுத்து இன்னொரு கையிலுக்காக வேண்டி நான் பையா செய்கின்றேன் இதைமான நினைக்கிறீங்க மதினா உள்ள ஆறு வருட மக்காவ பிரிந்து பைத்துல்லாவை பிரிந்து இருக்கிறது என்ற सहाबाக்கள்rangle மாதிர இல்லை அவங்க அதே ஊரே பிறந்த வளர்ந்தீவான் வீசத்தை கல் குடும்பம் அனேத்தையும் தீனுக்காக வேண்டி விட்டுவிட்டு போய் ஆறு வருடத்திற்கு பின்ன இப்பொழுது தான் வந்திருக்கின்றார்கள் மீண்டும் உம்ரா செய்ய வேண்டும் என்று सहाबाக்கள் கூறந்தார்கள் உஸ்மான் என்ற பெரிய பாக்கியசாலி உஸ்மான் மக்காவுல பைத்துல்லாவை தபத்தி இன்ன வேளைகளை எல்லாம் செஞ்ச முடிச்சிடுப்பங்கானே சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க என்ன உஸ்மான் உஸ்மான் மக்கால இருக்காரே உஸ்மானின் மீதி ஒரு நாள் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் அல்ல எத்தனை வருடம் அவர்கள் மக்காவுல தங்கி இருந்தாலும் நான் வைத்துல்லாவ தவா செய்ய வரைக்கும் உஸ்மான் தவா செய்ய மாட்டார எவ்வளவு விருப்பமா நான் தவா செய்வத தவறில்லை அனுப்பல வேற ஒரு வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க மக்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறாரு மக்கள் உள்ள முக்கியமான அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள சில காசர்கள் உஸ்மான பார்த்து என்ன நீங்க உமையாக்களுடைய தலைவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் மிகப்பெரிய கோடி சுவரன் கொஞ்சம் பார்க்கலாம் முந்தைய குறைஞ்சிருச்சு கொஞ்சம் என்னுடைய தலைவர் முகமது இப்படித்தான் எழுதி என்னுடைய ஹபீபி எனக்கு இப்படித்தான் எழுதி இருக்கிறாங்க சொல்லி அவர்களுடைய கெண்டை வரைக்கும் தன்னுடைய சாரத்தை உயர்த்தித்தான் கட்டியிருந்தார்கள் அப்பா ரவி அல்லா வேளாண் தெரியார்களே கனவான் கிலே சகோவர்களே ஆஹா சகாபாக்கள் நபி அவர்களை முழுமையா பின்பற்றினாங்களை பின்பற்றினாங்க ஒரு திரவநபி சல் அல்லாஹு மதியாங்க இஜரத்துடைய சஃர் அல்லது பத்தகம் மக்காவுடைய சஃபராக இருக்கும் அப்படி மதியனாவுக்கு போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரக் கொப்பு ஒன்று நபி அவங்க தன்னுடைய தலை அப்படி போறாங்க <Sessly> மேலான பெரியாரளே கணவான்களே சகோர்களே நபியை பின்பற்றுறதுல அந்த சகாபாக்கள் மாதிரி உலகத்துல யாரும் இருக்க முடியாது அதனால தன் காசர்கள் ஆச்சரியப்படுவாங்க தோழர்கள் இதுவரைக்கும் இந்த நபியை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் மாதிரி எந்த அரசர்களும் அவர் எந்த அரசரும் அவருடைய கூட்டத்தார்களை எந்த அரசரையும் கண்ணியப்படுத்துவது மாதிரி நாங்க கண்டதில்லான்னு சொல்லி அந்தியவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முகமது சல்லாஹி சொல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவாங்க கௌரவப்படுத்துவாங்க அவர்களுக்கு முன்னால எந்த அளவுக்கு அச்சம் பயம்னு சொன்னா பயம் பேர நபியுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களை உன்னிப்பா கவனிப்பாங்க எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய தாடியிலும் தலையிலும் பழுத்த முடி இருவச்சினால் இருக்குது கூறியிருக்கிறார் நபியுடைய தாடியிலையும் தலையிலையும் பழுத்த முடிகள் சேர்ந்து இருபத்தி நாலு முடி அல்லது பதினேழு என்றும் சில சகாபாக்கள் கூறக்கூடிய அளவுல நபியுடைய ஒவ்வொரு உறுப்புக்கு ஒவ்வொரு உறுப்புகளை உன்னிப்பா கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோகரே ஹஜரத் மாதிரி ஜபர் அவர்களை பத்தி வருது சுபுரு சலாம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ரிவாயத் நபி சொன்னாங்க நீங்க வலது பக்கமா துப்பாதீங்க அவ்வளவுதான் சின்ன விஷயம் வலது நான் மருது பக்கமா துப்பியது இல்லைன்னு சொன்னேன் சின்ன விஷயம் மேலான பெரியார்களே கணவன்கடே துப்புறது நிறைய செய்கின்றோம் முகம் சொல்லிட்டு அவர்கள் யாருமே செய்ய மாட்டாங்க நபியுடைய காலத்திலிருந்து ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுடைய நிலைமையும் இதே தான் அவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனைவிமோடர்கள் தாயே என்னத்தானே இல்ல சுனத்தான வீட்டிலிருந்து வெளியில வாரியங்களே இல்லன்னு கேட்டாங்க சொன்னோடு இருக்கும்போது அடங்கி இருங்கள் உங்களுடைய தங்கி இருங்கள் அறியாமை காலத்து மனமை காலத்து பெண்கள் அனைந்து அவர்கள் தன்னுடைய கொண்டு வரப்பட்டிருக்க ஏலான பெரியார்களே கனவான் கணேஷ் அவர்களே அந்த அளவுக்கு நபி அவர்கள சஹாபாக்கள் முழுமையா பின்பற்றினார்கள் ஆண்களும் பின்பற்றினார்கள் பெண்களும் பின்பற்றினார்கள் பணக்காரர்கள் ஏழைகள் படித்தவர்கள் பாமரர்கள் ஏதா இருந்தாலும் சரி முகமது சல்லு சொல்லிவிட்டார்களா நபி அவர்கள் செய்து விட்டார்களா அதை முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு ஏற்று நடக்கக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் அதனால தான் அல்லாஹூசுலா குரான்ல வாக்களி தந்த அனைத்து உதவிகளையும் சஹாபாக்கள் நிதர்சனமா கண் கூட கண்டுகொண்டதற்கு காரணம் என்ன நபி அவர்களை முழுமையா பின்பற்றினால அல்லாஹுடைய உதவியும் அவர்களுக்கு முழுமையாக வந்தது அவர்களுடைய காலத்தில் இருந்த சோதனைகள் அனைத்து பிரச்சனைகள் தாவத்துறை வேலையில் ஈடுபட்டிருக்க கூடியவங்களும் நபி அவர்களை பின்பற்றது எங்களுக்கு லேசானதுல எங்கால எங்கட தாடியில எங்கில மட்டுமல்ல மேலான பெரியார்களே கனவான் கணேஷ் நம்முடைய நடையில எ கூடிய விசேஷ திருமண வைப்பவங்களை அல்லாஹுடைய உதவி வரும் நபி அவர்களே அவர்களை சொன்னார்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபு சுபே துனியாவுடைய நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய என்னை பின்பற்றுவதில் என்னைக்கு என்னுடைய மாற்றம் செய்கிறாரோ அவருக்கு இழிவு சாக்கப்பட்டு விட்டது என்று நபி அவர்கள் சொன்ன கண்ணியம் என்ன ஆண்கள் என்ன பெண்கள் என்ன பறவைகள் கூட உயிரிபட்டு முகமதே உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்க உங்களுக்கு என்னத்தில் உள்ள ஈழமரத்திற்கு ஜாடையை வாண்டு சொல் மேலான பெரியார் கலைய கணவாங்கணே சகோதரர்களே ஹயாத்து சகாபாவோட இந்த தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஈத்தமரம் வேரோடு பிடுங்கி அப்படியே நடந்து வருது அப்படி நடந்து வருது நடந்து வந்து நபியவர்களுக்கு அப்து ஒரு சூழு என்று சொல்லி நபியவர்களை சொல்றாங்க ஈத்தமரமே நீ போய் உன்னோட இடத்துல நின்றுடுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஈத்தமரம் வந்து அதே வழியால போய் அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல போய் நின்று காலத்தில் மறை உ உடும்ப வேட்டையாடி அந்த உடும்ப மறைத்து ஜப்பா கைக்குள்ளே இந்த உடும்புமான் கொள்கின்ற வரைக்கும் நான் உங்களை ஈமான் கொள்ள மாட்டேன் இந்த உடும்புமான் கொள்ளணும் இந்த உடும்பு சாட்சி சொல்லணும் நீங்க அல்லாஹுடைய ரசூல் தான் சொல்ல உடனடியா நபி உடும்ப அழைக்கிறாங்க உடும்பு அந்த உடும்பு உடனடியாவிட்டேன் அனைத்து மக்களை அலங்காரம் செய்யக்கூடிய அனைத்து மக்களை அலங்காரம் செய்யக்கூடிய நபி இதோ உங்களுக்கு நான் ஆஜராகி விட்டேன் என்று சொல்லி அந்த உடம்பு சொல்லு பி அவங்க கேட்டாங்க விடல்ல உடும்பட்ட கேட்கிறாங்க மந்தா அபுத் உடும்பே நீ யாரை வணங்குகின்றாய் ாய் அந்த உடம்பு கூறுகின்றது அவனை அதிகாரம் இருக்கோ அவனை பல பாதைகளை அமர்த்தி வைத்திருக்கின்றான் அந்த பாதைகளை அமைத்து வைத்திருக்கின்றனோ எவனுடைய சொருக்கத்தில் எவனுடைய நரகத்தில் இருக்கின்றதோ அவனை நான் வணங்குகின்றேன் என்று பதில் கூறுகின்ற முகமது விடல கேட்டார்கள் अमन இறுதியான முடிவானவர்களாக இருக்கின்றடுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் உங்களை பொய்படுத்துகின்றார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று சொன்னதோடு அந்த காட்டரபியும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல நபி அவர்களோடு ஓனாய் ஒட்டகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி மரங்களும் வழிபடுகின்றது கிருகங்களும் வழிபடுகின்றது பறவைகளும் வழிபட்டு ஏன் சகாபாக்கள் நபி அவர்கள அந்த காலத்தில் உள்ள அனைத்து வசதும் வழிபட தயாராக இருக்கு அச்சத்துல்பி சல்லா வாலஹி வசல்லம் என்ன செய்தார்கள் நூறு கையால் அறுபத்தி மூணு தருத்து கழுத்தை கொடுக்குது யார சூழலா என்ன அருங்க என்ன அருங்கன்னு சொல்லி மிருகங்களுக்கு கூட ஆசை நபியுடைய கையால் அறுபடணும் முகம்மது சல்லா வலேஹி வசல்லம் அவர்களுடைய கையால் அறுபடணும்னு சொல்லி மிருகங்களுக்கு கூட விருப்பம் ஏன் நபியுடைய முழுமையாகவேசுல் அவர்களை பற்றி அவர்களை சந்தித்து பெரிய ஒரு சான்ஸ் பாக்கிய முன்னெடுத்து இன்றைக்கு கூட உதாரணத்திற்கு நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க படி எடுத்து போவாங்க இருக்கிறாங்க எமன்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மதியனாவுக்கு போறாங்க நபி அவர்களை சந்திக்கணும் நபியுடைய சொர்கத்தில தோழமையில இருக்கணும்னு சொல்லி அதுல துணை கண்ணீர்ல்லா அழகி அவர்களுக்கு ஒரு தாய் இருக்குது அவர் கேட்டு அனுப்புகிறார்கள் யாரோ சூழல்லா எனக்குறாங்க தன்னுடைய நபி அவர்களை சந்திப்பதை அவங்க எதற்காக வேண்டும் என்று சொன்னார்கள் மேலான பெரியார்களே கனவான் கணேஷவர்களே நபியை சந்திப்பதற்கு வசதி இல்லாமல் உமரத்தை சொன்னாங்க உமரே பின்னொரு காலத்துல யமன்ல கர்ணி என்று சொல்லக்கூடிய கூட்டம் பின்னால முராஜ் என்று சொல்லக்கூடிய கபிலா அதில் இருந்து உய் என்று சொல்லக்கூடிய ஒருவாரு அவரை நீங்க சந்திச்சீங்க அவர் நீங்க சந்திச்சு நீங்க சொன்னா உங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவே அவர்கள மன்னிப்பு தேடுங்க அவர்கள் அல்லாஹு மீது பூர்த்தியாக்கி விடுவான் அந்த அளவுக்கு மிக முக்கியமானவர்கள் அவர்களுடைய காலத்தில் இருந்து ஒரு கூட்டம் ஒன்று வருது அந்த கூட்டத்தில் உள்ளார் அவர்களை விசாரித்து சொன்னாங்க நதியவர்கள் சொன்ன அனைத்து சிறப்புகளை அந்த மனிதர் எனக்கு என்னுடைய சலாமை தீவைக்க எனக்காக வேண்டி பொறுக்க நான் சொன்னத நீங்களுடைய பாவங்களுக்காக இருந்து பின்னால இருந்து உங்களுக்கு நபி அவர்களை சந்திக்காம இருந்தீங்க அதனால உங்களுடைய துஆவ அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் உங்களுடைய வெருன் குஷ்டத்த வென் குஷ்டத்த அல்லாஹ் முழுமையாக நீக்கிட்டான் ஒரே ஒரு ஜிரஹமுடைய அளவுக்கு ஒரே ஒரு ஜிரஹமுடைய அளவுக்கு உங்க உடம்பல குஷ்டம் இருக்குது அந்த ஒய்ஸ் தானே நீங்கனு சொன்ன உடனே ஆமா நீ சொன்னாங்க ஹ حضرت उमर রাদিয়াল্লাহு تعالی சொல்றாங்க எனக்காகவே நீங்க பாவம் பண்ணிப் போதேங்க அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுபடி நீங்க கேளங்கட சொல்லி حضرت उमर রাদিয়াল্লাহু அன்ஹு ஒய்ஸ் அல் கனி ரஹமตุல்லாஹி আলাইஹை அவர்களை பார்த்து சொல்லிட்டே கேட்டாங்க நீங்க எங்க போார்கள் முஸ்லிம் போக போறேன் எனக்கு அப்படியே வாழ்றேன் என்று சொல்லி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன் பெரிய சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அவர்களும் முழுமையா பின்பற்றினார்கள் நபி எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்தாலும் சரி அதை நூற்றுக்கு நூறு படவு பண்ணினார்கள் ஐபாதத்தாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி வருகின்றது கேள்விப்பட்டுக்கூடிய ஒரு சகாபி தன்னுடைய வியாபாரத்தை அதிகாலையில் செய்ய ஆரம்பிப்பாரு அவர் நடக்கும் போனாலும் சரி உயிரு போனாலும் சரி நபி அவர்களுக்கு மாற்றம் செய்ய தயாராக மாட்டார் எதை சொல்ல வாரோமண்டா எங்கள் சிலவர்கள் சுண்ணத்தை தானே என்ன நடக்க போகுது ஒரே ஒரு சுண்ணத்தை தானே இதற்கு மாற்றமா செஞ்சா எப்படி மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஒன்று சுண்ணத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி எங்களை இயலாமையினால விட்டுடுறது நிக்கலாம் ஆனால் நபியுடைய சுண்ணத்தை கேவலமா நினைச்சு அது என்ன சுண்ணத்தை தானே சொல்லி கேவலமா நினைத்துட்டோம் மண்டா அதனால் வரக்கூடிய ஆபத்துகள் தீங்குகள் மிக பயங்கரமான நிஷ்காத்துடைய உருத்துல ஒரு சரஹ் என்று இருக்குது அந்த கிதாபில் எழுதி இறக்கின்றார்கள் அல்லாம பெரியன்மாதிரியான சரித்திரம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது சிரியாவுல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஷெகல் ஹதீஸ் இருக்கிறார் அவர் மிக பிரபல்யமான ஒரு ஷேகுல் ஹதீஸ் அவருடைய சில பாடம் படிப்பதற்காக வேண்டி உலகத்துடைய பல பாகங்கள் இருந்து மாணவர்களும் உளமாக்களும் பெரிய பெரிய அறிவாளிகள் ஞானிகள் எல்லாம் வருவாங்க அந்த ஷேகுல் ஹதீஸ் படிக்கணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய தேர்ச்சி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஷேக்ல் ஹதீஸ் அவர் பெரிய கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டிலிருந்து ஒரு மாணவர் போறாரு அவரை அவரும் பெரிய ஒரு ஆளின் தான் இவர்ட்ட படிக்கணும்னு சொல்லி மேலான பெரியார்களே கணவான்களே சகோரர்களே போய் பல காலமாக படிக்கிறார் ஆனால் அந்த ஷேக் ஹதீஸ் மாணவர்களுக்கு முன்னால படித்து கொடுக்கறது இல்ல ஒரு ஃபரிதா மாதிரி திரை மாதிரி போட்டு அந்த ஃபரிதாவுக்கு உள்ளால இருப்பாரு திரைக்கு பின்னால பெண்கள் இருக்கிற மாதிரி மாணவர்கள் இருந்து படிச்சிருவாங்க ஒரு மாணவர் தூரத்திலிருந்து வந்தாரு பல வருஷ காலமா இந்த ஷேகுல் ஹதீஸ பாடத்தை படிச்சுட்டு இப்பொழுது ஹஜீஸ்கலா கலையை முடிச்சிட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு திருப்பி போக யோசிக்கிறாரு ஒரேன் அவர்கள் விருப்ப திரைய உசத்தி பாருங்கான் அனுமதி கொடுத்ததோட மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அந்த மாணவர் அவரும் பெரிய ஆலயம் மருதாவை திறந்து பார்த்ததோட அவரு மிகப்பெரிய சொக் மாதிரி சொக்குன்னு அவருக்கு மாதிரி அவர் என்னன்னு சொன்னால் அந்த ஷேகுல் ஹதீசுடைய முகம் கழுதையுடைய முகமாக இருந்தது ஷேகுல் ஹதீஸ் அவர் ஆனால் முகம் முகமாக மனித உருவம் கழுதையுடைய முகத்தில் இருக்கிறாரே கேட்டார் மாணவர் உங்களுக்காக இந்த நிலமை உங்களுக்காக இந்த நிலைமை சொன்னார் மகனே என்ன செய்ய என்னுடைய கெட்ட அப்படி ஆகிடுச்சு சொன்னாங்க மகனே நான் ஒரு தலைவர் எனக்கு இமாமுக்கு முன்னால யாராவது தன்னுடைய தலையை தூக்கிச்சா அவருடைய முகத்தை முகமாக மாற்றிடுவான் என்று நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த என்ன நடக்க போவத ஒரு நாள் நானே செயல் இமாக்கு முன்னால என்னுடைய தலையை தூக்கினேன் அந்த என்னுடைய முகம் கழுதியுடைய முகமாக மாற்றப்பட்டது என்று சொன்னார்கள் மேலான பெரியார்களே கணவான்கலேஷர்களே அல்லூ பெரிய ஹதீஸ் ஆனா உலகத்தில் உள்ள மக்களுக்கு முன்மாதிரியாக வேண்டி இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை செய்து வைத்திருக்கின்றான் ஒரு ஹதீஸ் வருது அமர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ் அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நபி சல்லுடைய ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்க எங்கடைய நாட்டில் அந்த செயல் ரொம்ப குறைவு ரத்தம் குத்தி எடுக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு வைத்திய கலையில வைத்திய ரீதியில் பெரிய ஒரு மருந்தாக இருக்குது நபி அவங்க போன நேரத்தில் ஒவ்வொரு சிறப்பத்தான் சொல்லிக்கொண்டே கருத்து அதிகமா உடம்பில் உள்ள கெட்ட ரத்தத்தை கழுத்து பகுதியில் இருந்து வெளியாக்குவாங்க அவர்கள் அவர்களுக்கு ஒரு பெண் ஆற்றில் நஞ்சை கலந்து கொடுக்கின்றார் இறை சாப்பிட்டு நபியவர்கள் தன்னுடைய தலையில் இருந்து என்ன செய்யறாங்க ரத்தத்தை குத்தி வெளியாகி எடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நானும் ரத்தம் குத்தி எடுத்தேன் ஆனால் நபியவங்க செய்த வேலை என்ன அவங்க நஞ்சூட்டப்பட்ட ஆடை சாப்பிட்டதற்காக வேண்டி சின்ன சும்மா ரத்தம் குத்தி எடுத்தேன் கூறுகின்றார்கள் அங்கிலிருந்து என்னுடைய போய்விட்டது எந்த அளவுக்கு நதியோ எந்த இடத்தில் செய்தார்களோ எந்த நேரத்தில் செய்தார்களோ அந்த இடத்தில் செவ்வாய்கிழமை எனவே இந்த பெரிய மனிதர் நபியவர்கள் சொன்னதற்கு மாற்றமா செஞ்சதனால அவருடைய மனநக்தி கூட சென்றிருக்கின்ற பின்பற்றுவது முக்கியமும் அதே மாதிரி நபையுடைய மாற்றம் செய்வதும் பாரதூரமான வாழ்க்கையை மிகப்பெரிய வலிகத்தில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது மேலான பெரியார்களே கணவான்கலேஷர்களே அதனால அ த விளங்குறதுக்கு முதலாவது நபிய விளங்கணும் நபியுடைய கத்தரைகளை முழுமையா பின்பற்றும் மேலான பெரியார்களே கணவான் கலேஷர்களே சொன்ன அல்லாஹூ சுபானுடைய சுந்தத்துல அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறான் வர்க்கத்துகளை வைத்திருக்கிறான் கைல்களை வைத்திருக்கிறான் குபுருடைய அனைத்து சக்தி அவர்களுடைய அனைத்து வல்லமைகளை மூடக்கூடிய சக்தியை அல்லாஹு நபியுடைய சுங்கத்தில் வைத்திருக்கின்றான் ஹதர தபு எசீதுல் இஸ்லாமிய ரஹமத்துல்லஹ் அலேஹி அவர்களுடைய சரித்திரம் பிறப்பலியமானது நபியுடைய சுண்ணத்து எந்த அளவுக்கு முக்கியம் நபியுடைய சுண்ணத்தின் காரணமாக குஃபுருடைய வாய் எந்த அளவுக்கு அடைப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஹதரத் தபு எசீது இஸ்லாமிய ரஹமுத்துல்லஹ் அலேஹி அவர்களுடைய சரித்திரம் மிக பிறப்பழியமானது அவர்கள் ஒருத்தர அப்படியே சென்று கொண்டு யகுதிகளுடைய ஒரு பாதிரி அவர் பயான் செய்து கொண்டிருக்கின்றார் ஹதரத் தபு எசீது ரஹமத்துல்லாஹ் அலேஹி அந்த சபைக்கு சென்று யகுதிகளுடைய அந்த பயானுடைய சபையில போய் உட்கார்ந்துட்டான் அதனாலுல் இஸ்லாமிய ரஹத்துல்ல அலேஹே உட்கார்ந்ததோட அந்த பாதிரியால பேச முடியல பாதிரி அப்படியே வாய் பொத்தி மௌனமா நின்றுட்டாரு என்ன சொல்றாங்க பேசுங்க பேசுங்க பயன் செய்யுங்க ஒரு முகம் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் முகம்மதி வந்ததனால என்னுடைய குபருடைய வாய் பொத்தி விட்டது என்னால பேச முடியலன்னு சொல்லி அந்த பாதிரியை கூறுகின்றார் கேட்டார்கள் யகுதிகள் எல்லாம் நீங்க உத்தரவிட்டு உடனடியா நாங்க கத்திரி செய்யறோம் கொலை செய்கிறோம் உங்களால பதில் சொல்ல முடியும் அல்லாஹூ மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே நபியுடைய சுண்ணத்தை முழுமையாக பின்பற்றினால எந்த சந்தர்ப்பத்தில் குஃபருடையும் சரி அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய அந்த மறைமுகமான உதவிய அதற்கு அபுயசீது இஸ்லாமிய ரஹத்து அவர்களுக்கு அல்லாஹு கொடுக்குகின்றான் கூறுகின்றார்கள் அபுயசீத் அவர்கள் நீ எந்த கேள்வியை வேண்டும் கேளு நான் பதில் சொல்ல தயார் இப்பொழுது பார்த்து கேட்கின்றான் அதிலே விசேஷம் என்ன அவன் கேட்கிற கேள்விகளுக்கு இவர்கள் குரானில் பதில் கூறுகின்றார்கள் குரானில் இருந்து பதில் சொல்வதென்று அவ்வளவு முதாவது கேட்கின்றான் உலகத்தில் ஒன்றே ஒன்று தனது இரண்டாவது ஒன்று இல்ல அது என்ன கேட்கின்றார் கூறுகின்றார்கள் அல்லாஹ் இரவும் பகலன் தான் இருக்குது மூணாவது என்று ஒன்று இல்ல கேட்கின்றான் மூணாவது இருக்குது நாலாவது ஒன்று இல்ல அது என்ன கூறுகின்றார்கள் தொடர் வாத்தையும் பூமையையும் அல்லா ஆறு நாள்ல தான் படைத்தான் ஏழு நாட்கள்ல படைக்கல ஆறு தான் இருக்குது ஏழாவது இல்ல கேட்கின்றான் மேலும் எட்டாவது ஒன்று கூறுகின்றார்கள் ஏழு வானங்களை தான் பழைத்திருக்கிறான் ஏழு தான் வானம் இருக்குது எட்டாவது ஒன்று இல்ல கேட்கின்றான் எட்டாவது இருக்குது ஒன்பதாவது இல்ல எட்டு மட்டும்தான் இருக்கணும் அது என்ன கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய அரிச எட்டு மலக்குமார்கள் தான் சோப்பார்கள் ஒன்பது என்று ஒன்று இல்ல அவனும் விடல்ல இவர்களும் கூறிக்கொண்டே போகின்றார்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒன்பது கூட்டம் தான் பற்றி கூறுகின்றார்கள் மேலா யாராவது ஒரு வாஜிப விட்டுட்டா அவருக்கு தமு கொடுக்க முடியாது வைத்து அவர் என்ன செய்யணும் மூணு நோம்புக்கணும் ஊரில் வந்து ஏழு நோம்பு பிடிக்கணும் அங்க மூணு பதினோரு நோம்பு இல்ல பத்து அவர்களுடைய சகோதரர்கள் பதினோரு பேரு தான் இருந்தாங்க பதிமூணு இல்ல அது என்னூர் மாதங்களில் கணக்கெடுத்து இருக்கிறான் மாதங்கள் பனிரெண்டு தான் இருக்குது பதிமூணு என்று ஒன்று இல்ல 13 அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அவன் கேட்டிருக்கிறான் அது என்ன வசதி சொன்னார்கள் அதுதான் ஹதரத் மூசா அலிஹி சலாத்து அவர்களுடைய கம்பு அந்த கம்பை படைத்ததும் அல்லாஹ் அந்த கம்பை பத்தி கேள்வி கேட்டதும் அல்லாஹ் தான் கையில என்ன இருக்குது அவரே கம்பு சம்பந்தமா கேள்வியும் கேட்டிருக்கிறான் கேட்கின்றார்கள் உலகத்தில் உள்ள வாகனங்கள்ல மிக நல்ல வாகனம் எது கூறுகின்றார்கள் குதிரை மிக நல்ல இரவு எது ரயில்வே துறைக்கஞருடைய இரவு மிக நல்ல பகல் எது ஜுமாவுடைய பகல் மிக நல்ல மாதம் எது ரமதானுடைய மாதம் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹ் சில ஒரு சிலர்களை படைத்து அவர்களுடைய சதியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அவர்கள் சில வஸ்துகளை படைத்து அவர்களுடைய சதியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர்கள் யார் சொன்னார்கள் அவர்களுடைய அவர்களுடைய சதி மிக பயங்கரமானது அவர்களை படைத்ததும் அல்லாஹ் அவர்களுடைய சதி பயங்கரமானது என்று சொன்னதும் அல்லாஹ் என்று பதில் மேலும் கேட்குகின்றான் உலகத்தில் ஒரு வசதி இருக்குது அதற்கு உயிர் இல்ல ஆனா அது மூச்சு விடுது அதை ஒரு தனபு அதிகாலை மூச்சு விடக்கூடிய நேரத்தில் வருது அதிகாலை மூச்சு விடக்கூடிய நேரத்தில் கூறுகின்றார்கள் அதிகாலை அது மூச்சு விடுது ஆனால் அதற்கு உயிர் இல்லை கேட்டார்கள் உயிரற்ற ஒரு வஸ்து அது எந்தது அதற்கு உயிர் இல்ல ஆனா செய்தது மேலும் கூறுகின்றார்கள் மனிதனை தூக்கிக் கொண்டே உலகத்துடைய பல பாகங்களுக்கு சுற்றி அந்த கபரு எது அவர்கள் கூறுகின்ற நாற்பது பல பாகங்களுக்கு சென்று மீனுடைய வயிற்றுக்குள்ள நாற்பது வருஷம் இருந்தார்கள் அந்த மீன் அவர்களை போன்று என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் மேலும்கோதரத்தை சிலர்கள் உன்னை சொல்வார்கள் ஆனா அவங்க நரகத்துக்கு போவாங்க அவங்க யார் உண்மையை <tellan> சொல்லுவாங்க ரெண்டு கூட்டும்லகத்துக்கு போவாங்களுக்கும் இப்பொழுது உங்களுடைய நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன் சொல்றீங்களா அவர் யோசிக்கிறாரத்தில் உள்ளே அவருடைய ஒரே கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் முடியும் என்று சொல்லுங்க சொன்னார் ஆ அவர் அவருடைய ஒரே ஒரு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல இல்ல நான் சொல்லுவேன் ஆனா நீங்க என்ன ஏசக்கூடாது என்ன அடிக்க என்ன கிட்ட நான் பதில் சொல்லுவான் என்று சொல்லிட்டு கூறுகின்றார்கள் அவர்கள் தான் முகம் அவர்களை பின்பற்றுவதில் கூறுகின்றார் உண்மையான முறையில் செய்தார்கள் வந்தது தியாகம் செய்ததனால மேலான பெரியார்களே கணவான்களே அவர்களே எந்த அளவுக்கு கொண்டுமதியம்ியாக மனைவிக்காக தியாகம் செய்யும் மனைவி குழந்தைகளுக்காக வந்து ாலும்புபாக்கள் தியாகம் செஞ்சாங்க நாங்க தயார் அதை நிறைவேற்றுவதற்கு செய்து முன்னால் என்னென்னோ அந்த இன்னும் பெரிய விளக்கங்களை தருவான் மீது அந்த மகத்துவத்தால் எங்களுக்கு பொறுமதிய உள்ளங்கள் அல்ல வரவேற்பு இதற்காக வேண்டி முன்னால் வைக்கக்கூடிய தகாத வேண்டி உடலால பொருளால எங்களை நேரத்தால காலத்தால கொடுத்து அவசர அவசரம் அல்லாஹுடைய பாதையில விளக்கிணி போறதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதியா நியத்தி வைத்துக்